ஆன்மா சென்று போதியும் இப்ப பொடன்டம் செய்கின்ற ரெண்டு பெருமான உயிருக்கு விடாத ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டு அறிவுறுத்தி கொண்டிருக்கும்பா அதனால என்று சொன்னார் இப்ப என்ன சொல்லுகிறார் பொறுப்புடன் செய்கின்ற பொறுப்புனர் பொறுப்பு அழகு என்ற அழகு என்ன அழகு அழகு நீங்க அழகுன்னு சொன்ன தெரியாதா சார் என்ன தெரியாது போட்டியே வேணாங்கிறான் பொறுப்புடன் நடம் செய்கின்ற பொறுப்பு என்ன அழகு ஒண்ணு ஆனா பெரிய அரியல் நினைக்கிற அழகு பொன்னே ஒன்னு சொல்றோம் முதல் யானை சொல்லிட்டு முதல் யானை திருவள்ளுவர் கண்ணுக்கு என்ன அழகு என்ன கண்ணுக்கு என்ன அழகு பார்வை பார்வை ஆமாம் கண்ணு பார்வைன்னு ஒன்று இருந்த வரைக்கும் தான் சார் கண்ணு இல்லைன்னா பார்வை இல்லைன்னா கண்ணுன்னு இருந்தேன்ன ஒன்று இருந்தேன்னா இறந்தேன்ன அவியனும் வாழினும் என் ரெண்டு தூங்கி இருந்தா முடிச்சார்னா சார் ரெண்டு ஒன்று தான் ஆமாம் பாவம் ஆமாம் தூங்கும்போது கண் இது விழிச்சா தான் கண் முடியிருக்கு குருடன் தூங்குனா முடித்தாருனா சார் ரெண்டு ஒன்றுங்கிறான் பாவம் அதுவும் ஒரு ஆன்மா உடம்புக்குள்ள இருக்கு என்ன செஞ்ச பாவமும் சிங்காமிர்தான் பெரிய நீ என்ன பெரிய அப்ப எல்லா உயிரினங்களுக்கு இருக்கிற பார்வைதான் உனக்கு இருக்குது கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் உணரப்படும் ஒரு உயிரை பார்க்கும் போது துன்பப்பட்டதுன்னு சொன்னா எப்பா அப்படி இருக்குது என்று இறக்கப்படுகிற அந்த ஒன்றுதான் கண்ணிற்கழகு கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் சுவாமி அது எங்கிட்ட இல்லையா அகதி புண்ணன்று உணரப்படும் அப்ப கண்ணுக்கு அழகு அழகும் கொடுந்தானி கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல அப்ப உடல் உறுப்புகளால் வருகிற அழகு ஒரு பொருள் அல்ல உணர்வு வகையினால் வருகின்ற உணர்ச்சி தான் அழகு என்று சொல்றோம் அதுபோல இங்கே பொற்குடன் நடம் செய்கின்ற அப்படின்னார் அப்போ இந்த நடனம் என்ன செய்கிறது அழகு என்று சொன்னால் கண்ணோட்டமான அழகு உடையது என்ன கண்ணோட்டம் எல்லாக்களும் எப்படியாவது விரைவில் கரையரணுமி கரையேறணுமி கரையரணுமி என்ற ஒரு அந்த அழகு அல்ல ஆமாம் அதான் பொறுப்பு பொற்குடன் ஆண்டவனுக்கு ஆசை உண்டா ஒரு கேள்வி பொண்ணும் அது உடனே அங்கே எழுதப்படாது பத்து பக்கம் தாண்டி உண்டு என்று பொருட்டு அப்படியானால் அது என்ன அங்கேயே போடப்படாது இன்னொரு பதினஞ்சு பக்கம் தாண்டணும் எவனுக்கும் பரட்டில்லை பக்கத்தான் விடையே அங்கே பார்க்க அங்கே பார்க்கணும் ஏன் எங்க இருக்க மாட்டேன் சொத்தைய நல்லா பெரட்டணும் ஆமாம் பன்னால் அலமறுதல் கண்முற்றருளி குருபரன் என்றோர் திருப்பி கொண்டு கூறும் சுவாமிகள் ஆண்டவன் எப்ப சாமிக்கு குருநாதன் வருவான்னாரு குருநாதன் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவனுடைய ஆசை தூண்ட தூண்ட அவனை வேட்கை மிக ஒரு நாளைக்கு வருவான் அப்படி முன்ன வந்து உட்காந்து அப்படின்னார் அது மாதிரி தூண்டினார் அது எப்படி வரும் அந்த ஆசை என்ன மாதிரி ஆசைனார் பேராசை அப்படின்னார் யாரு ஆண்டவனுக்கு பேராசையினர் இல்லையா ஆசாபாசம்லாம் அற்றவங்குறாங்க பேராசை அப்படின்னா அப்படி அவங்க என்ன பேராசை இன்னொரு பாயஞ்சு பக்கம் திருவாசனம் தான் அலை கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுங்க அம்மா அலை கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியம் அப்படின்னாரு கடல்ல ஒரு தடம் வலை வீசி இப்ப வலைவீசின படம் இருக்குது அந்த வலை வீசின படத்துல மீன் பிடித்து அந்த நந்தியையும் காப்பாற்றி பெருமாட்டியும் மனந்தான் அதுல பணத்துல வரலாறு இது நீங்க பருப்பொருள் அப்புறம் நுண்பொருள் காண்ப தெரிவு அதுக்கு நுண்பொருள் சொன்னார் என்ன தெரியுமா அவன் இந்த கடல்ல இன்னைக்கு மட்டும் தாண்டாசா அவன் யாரு சாமி மீன் யாரு நீங்க நானும் தான் மீன் புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி அத்தனையும் மீனும் அந்த அறுவடி விட்டான் அப்படி அப்படி விட்டு பிடிச்சானா அப்படியே எடுப்பான் எடுத்து ஏண்டா கரையறந்தீங்களா வீடு பேரு இன்னொரு சொல்லுவான் இப்படி உயிர்கள் மீன்களை பிறவியாகிய கடல்ல தன்னுடைய கருணையாகிய வலையை விட்டு மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்காண்டா மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்க ஆலை கடல்வாய் மீன் விசிரும் பேராசை வாரியனை அதுல வரும்போதுல இருந்து பார்க்கும் நிறைய இருந்து வச்சுங்க அதிபத்தருக்கு அப்படி வந்து சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய மீன் வச்சு மீன் பிடிக்கணும் கையே எவ்வளவுக்கு இதாக கூட ரெண்டு பேர் சேர்ந்துக்கு எழுத்து நிறைய மீனப்பா நிறைய அப்படியே இருக்கு அது போல இந்த ஒரு தரம் இந்த வலையை விசிறி நம்ம ஆன்மாக்கள் அந்த புல்லாகி பூடா இருக்கிற ஆன்மாக்கள்லாம் கரையரிச்சுன்னா இந்த தரத்துல பாருங்க ரெண்டு லட்சம் மீன் பிடிச்சதுன்னா அப்பா ரெண்டு லட்சம் மீன் இந்த தரம் என்று அந்த ஆசைப்படுவான் அதுதான் ஆசை உனக்கு ியனை பாடுங்கானம்மா என்ன சொன்னாங்க அல்லவா இப்படி பொறுப்புடன் நடம் செய்கின்ற என்ன பொறுப்பு எல்லா உயிரினங்களும் கரையேற வேண்டும் என்ற அந்த அந்த கருணையாகி ஆதக அப்படி நடம் செய்த செய்யும் அல்ல இலக்கணம் இந்த பாட இந்த இலக்கணம்னா வேணான்னு சொல்லக்கூடாது அல்லவா நான் அடிக்கடி சொல்றேன் எல்லாரும் சொன்னேன் நடனாப்பியம் பேசுற மொழி நல்லா இருக்கணும் எழுதுற எழுத்து நல்லா இருக்கணும் ஆண்டவனை நல்ல தமிழில் பேசி நல்ல தமிழில் ஒருவருக்கு கருத்து பெருமாள் நல்ல தமிழில் பெருமானி போட்டணும் அதுக்கு இலக்கணம் வேணாம் பொறுப்புடன் நடம் செய்த செய்த என்ன பொக்காலத்தின ஒத்தியல் பொருளை செப்புவர்களும் காலத்தானே மூன்று காலத்திலையும் ஒப்ப நடக்கின்ற செயல நிகழ்காலத்தில் சொன்ன நிகழ்காலத்தில் செய்கின்றது என்ன நிகழ்காலம் சொல்ல செய்கின்றதுவாசிங் போய்ட கிடையாது அப்படி போயிட்டோம்னா எந்த பேச்சுக்கள் எல்லாம் இல்லையே அதனால அந்த பேச்சுக்கிடம் இல்லாம போடுமே நம்ம இந்த மாதிரி படியில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் அதுவும் ஒரு பக்கம் வேணும் அப்ப பொடன் நடம் செய்கின்ற செய்கின்றன பண்டும் என்ற என்றும்ன்றும் செய்து கொண்டே இருக்கின்ற அர்த்த ஒரு காலத்து செய்த நிறுத்தி செய்யும் செய்யறான்னு அன்றும் என்ற என்றும் பொ பொரு பல்லாண்டு அப்படி நட செய்து கொண்டே இருக்கிறான் ராத்திரில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டான் நான் ஒருத்தன் தெரியா அது கேட்ட நீ உன்னுடா சரி பன்னெண்டு ரெண்டு அப்பவும் நடனம் ஆடுவான் யார் தான் சொன்னார் நள்ளிரொளில் நட்டம் பயின்றாடும் நட்டம் பயின்றாடும் நாதனி அதை கூட பயின்ற ஆடுவானா ஏன்னா காலையிலிருந்து ராத்திரி விரிக்கு ஆனதுனால சரி சும்மா சும்மா தைத்தை அப்படி மாட்டான் பயின்றாடும் நாதனி என்று அந்த ஆட்டம் தொடங்கினா அதுதான் பண்டும் என்றும் என்ற என்றும்பே பல்லாண்டுங்கிற ஒரு சொல்லுடைய உணர்ச்சியை எங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டியிருக்கு முருகா முருகா அதனால பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கடல் போற்றி போற்றி அந்த திருவடிக்கு வணக்கம் வணக்கம் என்று சொன்ன இந்த ரெண்டு பாடலும் தான் இங்க யாரு பெருமானை பற்றியது நடராஜாவை பற்றியது இனிமேல் இப்படி இருக்கின்ற இந்த நடராஜா அன்புடைய அந்த பாடுகிறார் போற்றி நீள் தில்லை வாழ் அந்த புகழ் அழுற்ற பெருமானை வணங்கினேன் வணங்கிய அந்த அந்த புண்ணியத்தினாலே அங்க வாழு பற்றி நான் சொல்லுகிறேன் நீச்சினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு தொண்டாம் பேற்றினார் ஒரு பெரிய புண்ணியம் சார் அவருக்கு பேரு அப்படின் என்ன நீட்டினால் நிறைந்த பெருமான் எப்படி பேசுவான் அணிந்திருப்பான்னு சொன்னா உடம்பெல்லாம் மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் அந்த மெய்யெல்லாம் சொக்கினார் அப்பர் சுவாமிகள் ஆனா மணிவாசகர் அந்த நீச்சினால் சொக்குகிறார் எந்த இடத்துல இருக்கிற பார்த்து அடுத்த மாசம் வச்சுக்கோங்க வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்பர் சுவாமிகள் ஆனா மணிவாசு அந்த நீர் நிறைந்த திருமணியை பார்த்து அப்படியே சொக்குறார் மனாரு ஆனால் எந்த உறுப்பில் இருக்கிற திருநீயத்தை பார்த்து அப்படி சொக்குகிறார் அடுத்த மாதம் நீட்டினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார் அந்த உடம்பெல்லாம் தென்னீர் அணிந்திருக்கிற பெரிய அருமையான கோலம் அந்த அது நம்ம இன்னும் கொஞ்சம் நகாஸ் கொடுப்பார் நம்முடைய ஞானசம்பந்தர் ஒரு வளர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோரும் வெள்ளை விடை மேல் அவருடைய மேனி பல பல பல பலன்னு பவள மாதிரி இருக்கும்பா அது மேலே இருக்கிற திருநீர் அப்படின்னா அப்படியே நல்ல வெள்ளவளேன்னு இருக்கும்பா அந்த நல்ல சிவப்பான திருமேனியில வெண்மையான திருநீரைட்டா எப்படி இருக்குனாரு அடா அடா உள்ளெல்லாம் அந்த பவள நிறம் மேலெல்லாம் அவருடைய வெண்மையான நிறம் பாறை பாரு ஒரு வளர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து என்றெல்லாம் அனுபவித்தார்கள் நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தன் கூத்த பெருமான் அவனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார் தொண்டு செய்வா பெரும் புண்ணியம் வாய்ந்தவர்கள் பெருமைக்கு எல்லை ஆயினார் அந்த அவருடைய பெருமை தொண்டர்தன் பெருமை சொல்லவும் பெரிது அது போல தெல்லவாழ்ந்த பெருமி சொல்லவும் பெரிது எல்லை ஆயினார் பேணி வாழும் ஆற்றினார் நடராஜா தான் உயிரே அவர்களுக்கு நடராஜா நடராஜா நடராஜா இன்னைக்கு கூட அந்த இவர் அண்ணாமலை பள்ளத்தில் இப்போ வந்து தமிழ் துறை தலைவராக இருக்கவர் ஆனந்தன் ராஜேஷன் பேர் நல்ல மனுஷன் ஆனந்தன் ராஜேஷன் பேர் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு கூட எல்லாம் ராஜாக்கா ராஜா இருக்கா இங்கே இங்கே விரைவாக நல்ல அன்ப நல்ல அன்பர் நாங்கள் எழுபத்தேழு எழுபத்தெட்டில் அங்கே போயிருக்கும் போது அவர் அப்போ தான் பணிக்கு அப்படி நல்லா இதாக தெரியும் இப்ப அவர் தமிழ்துறை தலைவராகவே இருக்கார் ஆனந்தன் ராஜ்க்கு பேரு ராஜா இருக்கா எல்லாம் நடராஜா எல்லாம் இருக்கா நராஜா இருக்கா நமக்கு என்ன அப்படின்னு பேணி வாழும் பேற்றினார் பெருமானையே நினைந்து நினைந்து வாடுகின்ற அந்த பெருமை உடையவர் பெருகும் அன்பால் ஆடித்தவம் புரிந்து வாழ்வார் பெருகும் அன்பு அப்போ காலையில வழிபாடு செய்கின்ற பொழுது இருந்த அன்பு நண்பர்களில் மேலும் மாலையில் மேலும் அத்தாமத்தில் மேலும் அப்படியே விளக்கம் சொல்லணும் வாக்கா இருக்கணும் அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகம் அன்பினால் முப்போதும் திருபிணி வழிபடுவா சேக்கிலர் என் சார் முப்போதும் திருமியணி வழிபடுறாரு காலையில் நண்பர்கள் மாலையில ஒரே பணியை செய்யும் போது காலியான விஷயம் பண்ணாங்க பன்னியான விஷயம் அப்புறம் எல்லாம் உடம்பெல்லாம் அந்த திரும்பினி உழைச்சிட்டு திரும்ப மா மாலை நெஞ்சு இதெல்லாம் கேட்டாங்க வேண்டிய மாட்டாங்க மந்திரம் சொல்கிறாங்க மத்தியானம் அதே செய்கிறாங்க ராத்திரி கொஞ்சம் நான் நினைக்கிறேன் காலையில் செய்யும்போது இருக்கிற உணர்ச்சி மத்தியானம் கொஞ்சம் கம்மியாகி ராத்திரி ஏதோ ஏனோ தானோ அப்படி இருக்குமோ அப்படின்னா அரைஞ்சார் கேட்கிறார் கூப்பி இருபதாம் நூற்றாண்டு புத்தியை காத்திரிடா இங்கே அப்படின்னாரு அப்படின்னாரு காலையில் வழிபாடு செய்ய வர்றாருப்பார் அப்போ இருக்கிற அன்பை விட உச்சிக்காலத்தில் இன்னும் அன்பு அன்பு சீக்கல் இப்படி ஒரு பதிப்பூட வரணும் பெருகியும் அன்பு அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகம் அன்பு இதே விளங்கல அது அப்படி வழங்குற தகுதியை நமக்கு வளர்ந்துடணும் தகுதியும் வளர்ந்துடணும் அது உரை அதான் நான் உரையினே கருதுறேன் இது அப்படி எழுதணும் பெருகி அன்பு அப்படி எழுதணும் பெருகி அன்பினால் அடித்தவம் புரிந்து வாழ்வார் அடித்தவமா பாருங்க திருவடியின் கீழ் பணி தவம் அவர் உற்ற நோய் நோந்தல் ஒருக்கள் செய்யாம அற்றே தவம்னாரு அந்த பெரியவர் இது எது தவம்னாரு பெருமான் திருவடியில இருந்து பணி செய்வதே தவம் அடித்தவம் பொங்கிய தெருவில் நீடும் பொற்குடை பணிகள் ஏந்தி பொங்கிய தெருவில் நீடும் பொற்குடை பணிகள் ஏந்தி பொங்கிய தெருவில் நீடும் பொற்கொடை அங்க ஒரு அருமைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பாலா அபிஷேகம் ஒரு செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வேணால் பால மக்களும் கொண்டாந்து கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமையாக இருக்கும் செவ்வாய் வழியில் இருக்கிற அளவுக்கு மற்ற இஞ்சிய நாட்களில் பெரும்பாலும் வந்து பால் தான் சிறிது வைத்திருக்கும் இயக்கப்படும் திருக்குறள் படித்த புத்தி அன்மீகம் அதுவா சிறிது இருக்கும் தில்லையில் அப்படி இல்லை எல்லா காலத்திலையுமே நிரம்ப அபிஷேகம் ஏன்னா மக்கள் ஒரு பெரிய சிறப்பு தில்லைக்கு ஒருத்தர் அதெல்லாம் மாற்ற முடியாது தில்லை மதுரை ரெண்டுலேயும் நீங்கள் ஏனைய திருக்கோவில்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மற்றவங்க வழிபாடுக்கு போவோம் உள்ளூர் காரன் ஒருத்தன் வர மாட்டான் ஆமாம் பில்லையும் மதுரையும் இதை கண்டு விதி கிழக்கு பில்லையில் இருக்கிறவங்கள பலர் அந்த பாலபிஷியம் பார்க்கணும் இப்போது பாலின விஜயம் பார்க்கணுயா அப்படின்னு வர்றவங்க ஒரு குழு குழு ரெண்டாம் காலம் பார்க்கணும்னு வர்றவங்க ஒரு குழு அதாவது மத்தியானம் நண்பர்கள் உச்சிக்காலம் பார்க்குறவங்க குழு சாயிரட்சிக்கு ஒரு குழு ரெண்டாம் காலம் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வேணும் காற்றை அரிசி அமைச்சு பள்ளிக்கு போற அது நீங்க உள்ளூர் பெருமக்களே நிரம்ப இருப்பாங்க அதே போல மாதிரி இப்ப வேற ஒன்றும் வேற இந்திரனே சாலும் கறி திருப்பனந்தாலே சாலும் கரிங்களா தாயிரச்சியில கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க ரெண்டாம் காலத்துல தான் அதிகமா இருக்காது அடுத்த அவரும் அவருந்தான் இருப்பாங்க யான் தனக்கணின்மை யானும் தானும் அரியோகம் அவ்வளோதான் அதே போல காலையில உச்சி காலத்துல இது காலத்துல கொஞ்சம் சில பேர் இருப்பாங்க அவங்க அலுவலகத்துக்கு சமையல் பண்ணிட்டு இருக்காங்களா ரெண்டாம் காலம் ரெண்டாம் காலம் தான் அப்படித்தான் இருக்கு யாராவது என்றாவது ஒரு நாள் திரு தலையாத்திர வந்து இப்ப ஆர்காட்ல இருக்கு நீங்க மாதிரி சேர்க்கிறா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சார் ஒரு பெரிய இது இருக்கா எங்கயா ஆர்காடுங்களாம் பன்னீர் திருமண மன்றங்கள் எல்லாம் சேர்க்கிறார் விடாங்கெல்லாம் வந்திருக்காங்க ஒரே கூட்டமா போகுது வந்து அப்படியாவது அவளோட சேர்ந்தா வருவான் அதனால அதனால என்னன்னு கேட்டேன் காலையில் பால் அபிஷேகம் பாருங்க அந்த சிவலிங்க திருமேனிக்கு பால் அவர் பட்டு ஊத்திட்டே இருப்பாரு ஏன்னா அவரவர்களும் கொடுத்துருப்பாங்க பொங்கிய தெருவில் அவரவர்களும் எல்லாவற்றிலும் உயர்ந்து அந்த அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே அழகான செய்து நல்வினையாகிய தொழில்களையே வழிபாடு செய்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பனி தலைமை தலை நின்று அப்படி பிரிச்சுக்குவாங்க அது ஒரு பெரிய அறிவிப்பாடு அதான் அந்த கோயில் நீங்க உண்மை செய்ய முடியல எதெல்லாம் சொல்லி பார்த்தாங்க இது எங்களுக்கே ஒரு மீன் டெல்லியில் உரிமையாகிட்டு இருக்கிட்டாங்க இல்லை இல்லை அதனால என்ன அப்படின்னுட்டா அவங்களுக்குள்ளே தான் தலைவர் செக்ரட்டரி பொருளாளர் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்குள்ள மாற்றிக்குவாங்களே தவிர ஆனால் நீங்கள் வேற யாரும் உள்ளே விளைய முடியாது அதுலேயும் என்ன அப்படின்னு கேட்டால் தாங்களே வந்து உள்ள இன்னைக்கு வந்து பூஜ்யம் வரை வச்சுக்குவாங்க இன்னொருவர் வெளியில் அந்த சொண்டு சிவலிங்கத்திருமீன்னைக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ள பாதுபாட்டுக்குவாங்கள தவிர அயலாக முடியாது அவங்களுக்குள்ள தங்களின் மரபுக்கேற்ற அவங்களுடைய எல்லைக்கு ஏற்ப அந்த வேலையை தாகும்பானி தாலைவன் தாழை நின்று வைத்தே அங்கோயில் உள்ளா அகம்பாடி தொண்டு செய்வார் அகம்படி தொண்டுன்னு பேர் அகம்படினா உள் உள் அதாவது கூட மடங்கள்ல கூட உண்டு அந்த மேமணியம் உள்மணியம்னு உண்டு உள்மணியம்னு நான் சாப்பாடு பார்ப்போக்குறது கவனிச்சிட்டு அப்படி இருக்கிறது வெளிமணியம் நான் கிராமம்லாம் போகணுருன்னு அப்படி இருக்கு இவங்களுக்கு என்ன தெரியுமா அப்பெல்லாம் இருக்கா இது இருக்கா நீ இருக்காது இருக்கா இதை எப்படின்னு சரி அவர்களும் எப்படி இருந்தது சரி நீங்கள் எப்படி நல்ல தெரியல என்னப்பா நீளுதான் நம்ம உழுதுச்சு என்ன பண்ணுச்சு என்ன நிறவனுக்கு என்ன செய்யுது இப்படி இப்படி நிர்வாகம் தான் என்ன பண்ணி அது மாதிரி இங்கே தொண்டு செய்வார் உள்ள நராயப்பெருமான் இருக்கிற சுற்றுச்சூழலையே இருந்து அங்கேயே தொண்டு செய்வாராம் அகம்பாடி சரி கே செழுதுனா அகம்படினா உள்ளிருந்து தொண்டுன்னு அர்த்தம் தொன்று செய்வார் இந்த மனசை அப்படியே திருவடில பதிச்சு சொல்லுங்க செய்யணும் என்பது கருதி அதனால ஆகம்பாடி தொன்று செய்வார் ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்கூரை ஏறி மூன்று ஓம்பி ஆகவனியம் காருகத்தியம் தட்சிணாச்சரியம் சொல்லி சொல்றமே அந்த எரியை விடாமல் ஓம்புவாராம் அது எதனால சொன்னார் அப்படின்னா சரி கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சித்திரம் பலமேய யார் சொல்லிட்டா ஞானசந்தனுடைய வாக்கு கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமியே செற்றார் அவர் வாழ்த்தில்லை சித்திரம்பலம் என்று அவரே சொல்லிட்டார் அதனால பாரு மூரை ஏரி மூன்று ஓம்பி அந்த மூவிதமான எரியும் ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க இந்த உலகத்தில் இருக்க உயிரலெல்லாம் அருள் தர அதான் அந்த வழிபாடு நீங்கள் அதெல்லாம் பிரித்து வச்சோம் சரி இப்போ கோவில் செய்கிற வழிபாடு எதன் பொறுப்பு அவரவர்களும் இல்லத்தில் செய்கிற வழிபாடு எதன் பொறுப்பு அல்ல அப்படிங்கிற போது அது ரெண்டா பிரிச்சம் என்ன பிரிச்சம் என்ன பிரித்தம் ஆத்மார்த்தம் பரார்த்தம் இவங்க வீட்டுல செய்யறது தன்னுடைய ஆன்மா கரையற தன்னுடைய குடும்பம் கரையேற கோவில் நடக்கிற வழிபாடுகள் எல்லாம் இந்த எல்லா உயிரும் கரையேற எல்லா உயிரிலும் கரையேற பரார்த்த நித்திய வழிபாட்டுல தன்னுடைய சொந்த நிலையம் வழிபாடு இருக்கணும் திருக்குறள் வழிபாடு அப்ப எல்லா உயிரும் நல்ல அதுதான் சொன்ன முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்குல வாரி வளங்குன்றும் திருமூலர் கோவிலில் வழிபாடு சரியாக நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை பற்றி கவனிக்கவில்லை என்று சொன்னால் வேண்டியதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் யாருக்கு தீங்குன்னர் இங்கே சமயமே சாராத அரசுன்னு டாம்டா பண்ணிகிட்டு இருக்கானே இவன் ஒழிஞ்சு போடுவான் மன்னர்க்கு தீங்குல அது மட்டும் இல்லப்பா வாரி வளங்குன்றும்னர் போட்ட நெல் வராது நெசவு கூட்ட துணி சரிவராது சரியா ஓடாது நாட்டினுடைய வளமும் கொண்டு முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றிலில் மன்னருக்கு தீங்கூட வாரி வழங்குன்றும் இதை முன்மொடிந்த பெருமான் அவர் தான் திருமலை அதனால இங்கே என்ன சொல்லுகிறார் இந்த உயிர்கள் மண்ணுயர் ஆர் மல்க தருமே பொருடா குண்டு தத்துவ நெறிய செல்லும் தருமே பொருளா கொண்டு அறச்சி தனையோடு செய்யணும் நமக்கு அதனாலதான் நம்முடைய நூல்கள் எல்லாமே வற்படுத்தின நம்முடைய பண்பாடு அதோடு வழிபாடு சேர்ந்தாதான் சரியாக வருமே தவிர பண்பாடற்ற வழிபாடு பெருமை நம்முடைய ஏமாற்றவே முடியாது பண்பாடே இல்லை வழிபாடு நிற்பனர் பெருமாள் அப்படியே வழிபட்டி வர் பூவும் நீரும் கண்டுக்கு நிற்பன் அவர்தானியர் எதுக்கு சார் சாமி சிரிக்கிறார் அவர் எப்பவுமே சிரிச்சு அவர்தான முண்டம் பூஜை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாராம் அப்ப நினைப்பவர் புக்கு நிற்பன் பொன்னார் சரி அவங்க உள்ளத்துல அங்கே இருந்துரும் அதான் பண்பாடு ஒரு பறமும் அதன் தலை சிகரமாக இறை வழிபாடு ஒரு பறவமாக இருக்கணும் என்று சொன்னாங்க இந்த ஒரு சாத்திரம் தான் இந்த பண்பாடு பற்றி சொன்னது இந்த பதினான்கு சாத்திரங்களில் தனித்தன்மைகள் இருக்கின்றன அதுல சித்தியார்கள் என்ன சுவாமி பண்பு வேணும் ஒரு பட்டியலே போட்ட ஒக்கம் அபு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு தீலம் வழக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கிலாத்துறவு அறிவொடு அச்சித்தல் ஆதி இழுக்கில அறங்களானால் இறங்குவான் பணியறங்கள் இப்படிப்பட்டனர் குணத்தோடு நீ வழிபாடு செய்தால் பெருமான் அருள் செய்வார் தருமமே பொருளா கொண்டு அந்த அவர்களுக்கு எல்லாம் தருமந்தான் அந்த அறம்தான் அவர்களுக்கு அடிப்படை தளம் தத்துவ செல்லும் ஆறு மறை நான்கினோடு ஆறு அங்கமும் பயின்று வல்லாரும் தத்துவ நெறியற் தத்துவம்னா உயர் எது ஏன் அடைய வேணும் நாமார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை ஆரறிவார் என்ற தத்துவம் தத்துவம் போட்டுல என் உள்ளமார் ஞானங்களார் என்னை ஆரறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனி எங்க சார் எங்க பெருமான் திருப்பெருந்தூரில் மட்டும் கொஞ்சம் காட்சி கொடுக்கல நாய் எத்தனையோ நாய் நெறியில்லையா அதுல ஒரு ஆள் நான் போடாண்ட அதனால அந்த மாதிரி தத்துவ நெறியிறல்லும் ஆறு மறை நான்கினோடு நான்கு வேதம் ஆறு அங்கமும் அந்த வேதத்தை உணர்வதற்கு அங்கமாக இருக்கிற ஆறு உறுப்புகள் இவற்றையெல்லாம் பயின்று வல்லார் திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருவினால் திறந்த திறந்த நீரார் திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருநர் ஆள்னா அடிமை அந்த பெருமானுடைய அடிமையாகவே இருந்து வேலை செய்வாரலாம் படிச்சி வரலாம் அப்படி இருப்பார்கள் மறவின் வந்து நல்ல மரபில தோன்றுவது நல்ல மரபுங்கிறது என்னன்னு தாய் வழி தந்தை வழி இரண்டும் ரொம்ப அறுமறைகள் தமிழகப்படையில ரொம்ப அற்புதமா சொன்னது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அருணான்கிரட்டி இளமை நல்யாண்டு கழுத்தியில் கொள்கை என இருவர் சுற்றிய பல்வேறு தொழிலினர் இருவங்கிறது தாய் தந்தை தாய் வழியும் சரி தந்தை வழியும் சரி ஒரு மாசு மறு சொல்ல முடியாது வந்து மாறிலா ஒடுக்கம் பூண்டார் அருமை சரி பிறந்தது அப்படி பிறந்திருக்கலாம் இவை என்ன ஆச்சினர் இது என்ன சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா அங்கே போடுவோம் சார் சிடங்களே இருக்கிறாங்க ஒன்பது மணிக்கு அது ஆகும்னா அடிச்சிட்டு முன்னையே போடுது வேற தாகம் அதுக்காக போகுது ஆமாமா தாகத்துக்கு கேளாதனவெல்லாம் கேட்குறோம் கேளாதனவெல்லாம் கேட்குறோம் ஏதா பூஜை பண்ணிட்டு எத்தனைக்கே மணி அடிச்சுட்டு அங்கே போகுதான இல்லை வாங்கி வச்சிருக்கு ஃபாரியன் சர்க்கை சரக்கு ம் mm.